அது மாதிரி உலகம் தோன்றி இருந்து அழியக்கூடியதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதும் என்ன சொல்றாரு தெரியுமா இந்த மலையில் நெருப்பு இருக்கிறது சொல்லிட்டு என்ன சொன்னோம் புகை வருவது அது மாதிரி உலகம் தோன்றி இருந்து அழியக்கூடியதுன்னு மெய்கண்டா சொல்லிட்டு அதுக்கு ஏதும் என்ன சொல்றாரு தெரியுமா ஓற்றமும் நீரும் உள்ளதன் கிடக்கும் உள்ளதன் வாழை இருக்கிற பொருள்மே